அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை எல்லாம் படித்து பொருள் தெரிந்து கொள்ளலாம் என்று நேற்று சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது குரட்பாக்களை படித்து நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் பெரியாரை துணைக்கோடல் என்றால் ஒழுக்கமும் அறிவும் அனுபவமும் மிகுந்த பெரியவர்களுடைய துணையை கொண்டிருத்தல் அப்படின்னு பொருள் முதல் குரல் பாக படிக்கிறோம் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேள்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை அப்படின்னு சொன்னால் அறத்தினுடைய நுட்பம் சூக்மம் நுண்மை அறிஞ்சு தன்ன பெரியவர்களாக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய அறிவுடையவர்களுடைய கேண்மை உறவையின் அர்த்தம் தேர்ந்து திறன் அறிந்து குழல் அரசன் என்ன பண்ணணும் ஒரு மனிதன் அரசன் அல்லது ஒரு மனிதன் அதனுடைய அருமை பெருமையை உணர்ந்து புரிஞ்சு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் நூலறிவு மார்த்தனா இருந்தால் போராது அனுபவ அறிவும் சேர்ந்து இருக்கணும் மூத்த அறிவுடையார் கேழ்மை மூத்தல்னு சொன்னால் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் காலத்தினாலேயும் வயசினாலையும் முதிர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அறநறிந்துங்கிறதுக்கு அர்த்தம் நாம் மாத்திரம் படிச்சிருந்தா போராது தர்மசாஸ்திரத்தை எப்பவும் நம்மளை சுற்றி பெரியவர்கள்லாம் இருக்கணும் ஆக அறநறிந்துன்னா நூல் வழியாக அரண் அது மாத்திரம் போராது அதனுடைய அருமை பெருமையை உணர்ந்திருக்கணும் அதுக்கு தான் அறன் அறிந்துன்னு சொன்னார் அப்புறம் மூத்த அறிவுடையார்னு சொன்னார் மூத்தல்னா அர்த்தம் பார்த்துட்டோம் நீதியையும் அறிவுடையார்னா நீதியும் உலக ஸ்வாவத்தையும் அறிஞ்சவர் திறன் அறிதல்னு நன்கு மதிக்கிறதுன்னு அர்த்தம் உயரச் செய்தல் அவங்களுக்கு சமமாக நாமளும் உயர்ந்து காரியங்களை செய்யணும் அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவருக்கு நிகராக நாம் பணி பொழிகிறதாக ஆகும் அவரை மதித்து மேல் நோக்கி வாழ்க்கையை உயர்த்தணும் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அற வாழ்க்கைய அனுபவத்தால் உணர்ந்து தன்ன காட்டிலும் முதிர்ந்த அறிவுடைய பெரியாரடைய துணை அப்படின்னு அர்த்தம் அறனறிந்து மூத்த அறிவுடையார் அப்படின்னு சொன்னால் அறவாழ்க்கைய தன் அறிஞ்சு தன்னுடைய அனுபவத்தினால உணர்ந்து தன்ன பெரியவங்களாக இருக்கிறவர்கள் பெரியவர்களுடைய குணம் தான் இது அவர்கள் அற வாழ்க்கை அனுபவத்தால் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய பெரியவர்களுடைய துணை அவர்கள் உடையவர்களாக இருந்திருக்கணும் அதுவும் முக்கியம்தான் தண்ணீர் முறை முதிர்ந்த அறிவுடையார் அறிவுடைய பெரியாருடைய துணையை எல்லா வழியிலையும் ஆராய்ச்சி முடிவு பண்ணி எழுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் திறனறிந்து தேர்ந்து கொழல் அப்படின்னு அரசனுக்கு எவள அறிவு இருந்தாலும் சில சமயங்களில் தவறு வந்துடும் அப்படிப்பட்ட சமயங்கள்லாம் நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லி நல்வழிப்படுத்துவதற்கு சாஸ்திரத்தையும் சொல்லணும் அனுபவத்தையும் சொல்லணும் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிப்பட்ட பெரியவங்க கூடவே இருக்கணும் அப்போ நம்ம ஏதாவது தவறுகள் செய்கிறதுக்கு வந்தால் வாய்ப்பு வந்தாலும் அதை செய்யாமல் நம்மளை காப்பாற்றி விடுவார்கள் அப்போ நம்ம குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் ஒரு அரசனனாக இருந்தால் அரசாங்க காரியங்களாக இருக்கட்டும் முக்கியமாக அரசனுக்கு தான் இதை சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம அதிலேருந்து இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம வீட்டு வாழ்க்கைக்கும் எடுத்துக்கலாம் அப்படி அறியிறபோது அப்படி தவறுதல் அது நடக்கும் அப்படி பெரியவங்க இருந்தால் தவறுதல் காரியங்கள்லாம் நடக்கும் அறிதல்னால் என்ன அர்த்தம்னா எது நல்லது எது செய்யத்தக்கது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதனால தான் அரண் அறிந்துன்னு சொன்னார் மூத்தலுங்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆண்டும் அனுபவமும் நிறைந்திருக்கிறது அர்த்தம் அறிவுடையார் நூலறிவும் நுண்ணறிவும் வாய்க்கப் பெற்றவர் சம்பந்தர் தேவாரத்தில் சொல்றார் சிறியவர் அறிவினின் மிக்க விருத்தரை அடிவீழ்ந்த இடம் புகும் வீழிமிழலை அப்படின்னு திருவிழிமிழலையில் பாடுறார் அறம்பொருள் இரண்டை பற்றியும் அறிவிப்பது கல்வி அதை கற்றவர் பெரியோர் ஆகையால் அவர்களை அண்டி அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அரசன் ஒழுக்கமும் கல்வியும் உள்ளவர்களை மந்திரிகளாக நியமித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மகாபாரதம் சாந்தி பருவமும் சொல்லுகிறது சம்பந்தர் தேவாரத்தோட அர்த்தம் என்னன்னா சிறியவர் என்ன பண்ணணும் சின்னவங்கள்னா அறிவினின் மிக்க விருத்தரை அறிவுல உயர்ந்த பெரியோர்களை அடிவீழ்ந்து இடம் புகும் வீழிமிடலை நமஸ்காரம் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அறிவை பெற்றுக் அப்பேற்பட்ட திருவிழிமிழலைங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான பாடுகிறார் இனி பத உற படிக்கலாம் அரண் அறத்தினுடைய நுண்ணிய தன்மையை அறிந்து மூத்த தன்னை காட்டிலும் அனுபவத்தில் முதிர்ந்த அறிவுடையார் நீதிநூலையும் உலகியலையும் நன்கு அறிந்தவர்களுடைய கேள்மை உறவை தேர்ந்து அதன் அருமை பெருமைகளை ஆராய்ந்து அறிந்து திறன் அவர்களது ஆற்றலை வெளிக்கொணரும் வழியை அறிந்து அறிந்து கொள்க அதற்கேற்றபடி செய்து நடந்து கொள்ள வேண்டும் கொழல் அதற்கேற்றபடி செய்து நடந்து கொள்ள வேண்டும் பொழிப்புரை அறத்தினுடைய நுண்ணிய தன்மையை அறிந்து தன்னை காட்டிலும் அனுபவத்தில் முதிர்ந்த நீதிநூலையும் உலகியலையும் நன்கு அறிந்தவர்களுடைய உறவை அதன் அருமை பெருமைகளை ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் வழியை அறிந்து அதற்கேற்றபடி செய்து நடந்து கொள்ள வேண்டும் அரசன் ஆட்சி புரிய வேண்டும் என்பது கருத்து இது அரசனுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்குமே பொருந்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேகம்